அப்போது அல்லாஹ் என் அடியான் ஒரு பாவத்தை செய்து விட்டான் நிச்சயமாக பாவத்தை மன்னிக்கின்றவனாகவும் பாவத்திற்காக பிடிக்கின்றவனாகவும் இறைவன் தனக்கு உண்டு என்று அறிந்து கொண்டான் என்று கூறுகிறான் பின்பு மீண்டும் பாவம் செய்வான் என்னை மன்னித்து விடு என்று கூறுகிறான் பாவத்தால் குற்றம் தனக்கு உண்டு என அறிந்து கொண்டான் என அல்லாஹ் கூறுகின்றான் மீண்டும் ஒரு பாவத்தை அடியான் செய்து விடுகிறான் பிறகு இறைவா என்னை மன்னித்து விடு என்று கூறுகிறான் அப்போது என் அடியான் பாவம் செய்து விட்டான் பாவத்தைவும்த்தால் குற்றம் பிடிக்கின்றவனாகவும் இறைவன் தனக்கு உண்டு என்று புரிந்து கொண்டான் என் அடியானை மன்னித்து விட்டேன் அவன் நாடியதை செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறுவான் என அல்லாஹ் பற்றி கூறிய போது நபி சல்லு அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழு ஐந்து முஸ்லிம் இரண்டு அவன் நாடியதை செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறுவது அவன் தொடர்ந்து பாவம் செய்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பேன் ஏனெனில் பாவம் மன்னிப்பு என்பது இதற்கு அழித்துவிடும் என்பதாகும்